ோவா ஜாதி ஆே ோர்மாயோஸ்திதவத் மேலும் மேலும் இந்த கருத்தை ஆத்மா அத்வைத்தம் எல்லா ஆத்மாவும் உண்மையில் ஒன்று தான் சாதாரணமாக எடுத்துண்டா உங்கள் ஜீவாத்மா வேறு நான் வேறு ஜீவாத்மா நான் ஜீவன் நீங்களொரு ஜீவன் இதெல்லாம் கர்ம காண்டம் காண்டம் அத்வைத புஸ்தகங்களில் அத்வைதத்தில் ஆத்மாவாகிய என்னிடத்தில் அனந்த ஜீவர்கள் கற்பிக்கப்பட்டிருக்கிறார்கள் நீங்களும் நானும் உண்மையில் ஜீவன் கிடையாது ஒரே ஆத்மாதான் அதான் விஷயம் ஒரே ஆத்மாதான் பல்வேறு ஏன்னா ஏகோ விஷ்ணு மகத்பூதம் ப்ரிசத் பூதானி அநேகஷா ஒரே ஒரு வஸ்துதான் ஒரே ஒரு சூரியன் பல குடங்களில் பல தண்ணியில் தெரிஞ்சு நிழலில் தெரிஞ்சால் பல சூரியன் மாதிரி தெரியும் ஆனால் இருக்கிறது ஒரே சூரியன் என்பதை போல ஒரே ஆத்மா தான் இருக்குது பல்வேறு ஆத்மாக்களை போல காட்சி அளிக்கிறது அதில் இன்னொரு விஷயத்தை சொல்கிறார் அப்பன்னா இந்த ஜாதி வர்ணம் இதெல்லாம் ஆசிரமம் எல்லாம் என்ன நான் உங்களுக்கு முதலே விளக்கிட்டேன் ஸ்லோகத்தில் இப்போ வருகிறது இதில் இன்னொரு பாடம் இருக்குது ஜாதி நாமாசிரமாதயா அப்படின்னு ஒரு பாட்ட பேர் இருக்குது ஜாதி நாம ஆசிரமாதயா சாதாரணமாக ஜாதிங்கிறது ஜாதி வர்ணம்ங்கிறது என்னென்னா மனுஷ ஜாதி பிராமண வர்ணம் பக்ஷி ஜாதி மிருக ஜாதி ஜாத்தின்னா இனம்னு அர்த்தம் ஜாதிங்கிறது சம்ஸ்கிருத சொல் தமிழில் வந்து அதுக்கு பேர் இனம்னு பேர் மரங்கிறது ஒரு தாவர இனம் அப்படிங்கிறோம் இல்லையா உயிரினங்களை பிரிக்கும் பொழுது மனித இனம் மர இனம் செடி இனம் விலங்கு இனம் அதுக்கு பேர் தான் ஜாதி ஜாத்தின்னா மனுஷாதி எங்கிட்ட ஃபஸ்ட்டு இதனது மனுஷத்துவம் இந்த சம்ஸ்கிருத பாஷையில் போட்டால் ஜீவத்வம் புருஷத்துவம் ஜீவத்வம் உயிர் என்னும் தன்மை அப்புறம் என்னது ஆண் என்னும் தன்மை அப்புறம் அடுத்தது என்னது மனிதன் என்னும் தன்மை மனிதன் ஆண் போட்டு துவம்னு அப்புறம் வந்து இந்த இது வர்ணம் அது இது ஜாதி அதனால்தான் இந்த வர்ணத்துக்கும் ஜாதிக்கும் சாதாரணமாக சொல்லணும்னா அந்த வர்ணம்னா பிராமண வர்ணம் பிராமண ஜாத்தின்னு சொல்கிறது செகண்டரி தான் பிராமண வர்ணம் கஷத்திரிய வர்ணம் அப்படி தான் சொல்லணுமே தவிர வர்ணம்னா குரூப்னு அர்த்தம் வர்ணம்ங்கிற சொல்லுக்கு பொருள் குரூப் தொழில் குழுக்கள் சமூகத்தின் தொழிற்குழுக்கள் பிறப்பின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சமூக தொழில் குழுக்கள் அதுக்கு பேர் தான் வர்ணம்னு அது பிறப்பின் அடிப்படையில் இல்லை பண்புகளின் அடிப்படையில் அந்த விசாரம் எல்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் இந்த ஜாதி அவர் சொல்கிறார் வர்ணம் ஆசிரமம்னு போட்டிருக்கார் ஜாத்தினா மனுஷ ஜாதி வர்ணம்னா பிராமணாதி வர்ணங்கள் ஆசிரமம்னா பிரம்மச்சாரி கிருஹ வானப்பிரஸ்த்ந்நியாசெல்லாம் என்னென்னா இந்த உபாதினால் வந்ததுப்பா என் தாத்தா பரம்பரை பரம்பரையாக இந்த இந்த வர்ணத்தில் பிறந்ததுனால இந்த அது ஒரு உபாதி அப்புறம் வந்து நான் இப்போ வந்து முதல்ல பிரம்மச்சாரியாக இருந்தேன் இப்போ இருக்கேங்கிறது உபாதி ஆனால் ஆத்மா வந்து சன்னியாசியும் ஆத்மா பிராமணனும் அல்ல ஆத்மா மனுஷனும் அல்ல ஆத்மா ஜீவனும் அல்ல அது எங்கும் நீக்கமர நிறைந்தது அதை புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறார் நானா உபாதி வசாதேவ எத்தனை உபாதிங்கிறீங்க அப்புறம் ஹஸ்பண்டுன்னு ஒரு உபாதி அம்மா கண மனைவிக்கு ஹஸ்பண்டுன்னு பேர் மனைவிக்கு மனைவியோட கோணத்தில் பார்த்தா ஹஸ்பண்டு அந்த அம்மாவோடய கோணத்தில் பார்த்தா பையன் பையனுடைய கோணத்தில் பார்த்தா அப்பா தம்பி அண்ணா தம்பி கோணத்தில் பார்த்தா அண்ணா தம்பி எல்லாம் உபாதின்னு பேர் நம்ம இதுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம்னா அதில் அதில் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும் அதனுடைய உண்மை அதில் எல்லாத்துலேயும் நம்ம எல்லாத்துக்கும் ரியாலிட்டி கொடுத்து ஒருத்தன் சிரித்தா அதுக்கு ரியாலிட்டி உம்முன் இருந்தால் அதுக்கு ஒரு ரியாலிட்டி சிரித்ததுக்கு ஒரு சந்தோ சந்தோஷமாக இருக்குது சிரித்தா சந்தோஷமாக இருக்குது அப்புறம் பார்க்காம விட்டுட்டோம்னு வச்சோம் கூட துக்கம் வந்துவிடுறது எல்லாம் காரணம் என்ன நான் சத்தியத்துவம் கொடுக்கறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை ஆக நானோபாதி வசாதேவ பல்வேறு உபாதிகளின் வசத்தினால்தான் ஜாதி வர்ணாசிரமங்களெல்லாம் ஆத்மனி ஆரோபித்தாக ஆத்மனா ஆத்மாவில் ஆரோபித்தாக ஆரோபிக்கப்பட்டிருக்கின்றன ஆரோப்பிக்க ஆரோப்பிக்கனா கற்பிக்கப்பட்டிருக்கின்றன அர்த்தம் கயிற்றில் பாம்பை போல கண ந தங்கத்தில் நகையைப் போல தண்ணீரில் அலைகளைப் போல நூலில் ஆடைகளைப் போல கற்பிக்கப்பட்டிருக்கின்றன அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார் தோயே ரசவர்ணாதி பேதவத்து தோயேன்னா தண்ணீரில் அர்த்தம் ரசம்னா என்ன டேஸ்ட்டு இந்த தண்ணீர் எந்த பூமியை நோக்கி ஓடுற அது கலர் வர்ணம்னா இந்த இடத்துல கலர் நிறம்னு அர்த்தம் முதல்ல வரணம்னு சொன்னால் என்ன சொன்னோம் குழுன்னு சொன்னேன் அது தேர்ந்தெடுக்கப்படுதல்னு அர்த்தம் இந்த தொழிலுக்கென்று இவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆகையினால அந்த தொழில் அது வரணம்னு அங்கே பேர் இங்கே வரணும்னா நிறம்னு அர்த்தம் தண்ணியை பார்த்தா இது என்னப்பா இந்த மாதிரி இருக்குது ப்ளூ கலரில் இருக்குது இந்த மாதிரி கலரில் இருக்குதுங்கிறோம் தண்ணிக்கு வாஸ்தவமாக சுவையோ நிறமோ கிடையாதான் தண்ணிக்கின்னு கிடையாது அது எதோடு சம்மந்தப்படுறதோ அதோடு தான் அதுக்கு சுவையும் நீ நிறமும் ஏற்படுகிறது அதை போலங்கிறார் தோயே ரசவர்ணாதி பேதவத் ஒரு ஒரு பத்து பாத்திரத்தில் ஜலம் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோ இது கங்காஜலம் இது யமுனாஜலம் இது கோதாவரி இது சுரபி சரஸ்வதி ஜலம் அப்படின்னா அந்த தண்ணியை குடிச்சு பார்த்தா தெரிஞ்சு போய்டும் இவன் எந்த ஊர் தண்ணியை குடித்தாங்கிற பாருங்க அப்படி சொல்கிறாங்க இல்லையா இவர் காவேரி தண்ணி குடித்து வளர்ந்தவாங்க அப்படிங்கிறோம் தாமிரபரணி தண்ணி அந்த தண்ணீரை விசேஷமாக சொல்கிறாங்க அந்த இடத்துல தண்ணீருங்கிறது உண்மையில் ஒன்று தான் அந்த அந்தந்த இடத்துல அந்தந்த பொருளோட சம்பந்தப்படுறபோது அதுக்கு பேர் மாறுறது உண்மையிலே எல்லாத்துக்கும் என்ன கிணத்துக்குள்ளே இருக்கிற தண்ணியாக இருந்தா என்ன குளத்தில் இருக்கிற தண்ணியாக இருந்தான்ன எல்லாமே தண்ணி தானே ஆனால் இது கிணற்று நீர் இது ஆற்று நீர் இது குளத்து நீர் அப்படின்லாம் நம்ம பிரிக்கிற மாதிரி வாஸ்தவமாக தண்ணீர்னு பார்க்கக்கூடாதோ இது தண்ணீராக பார்க்குறதுல ஹெச் டூஓவாக பார்க்குறேன்னா அவ்வளோதான் அதை அப்படி தான் பார்க்கணும் ரசவர்ணாதி பேதவத்து கல்பித்தாக எப்படி தண்ணீரில் சுவையையும் நிறத்தையும் நாம் கற்பிக்கிறோமோ அப்படி ஆத்மாவில் என்னது இந்த ஜாம் வர்ணமும் ஆசிரமங்களும் முதலானவைகள் எக்ஸட்ரா எக்ஸட்ரா படித்தவன் படிக்காதவன் பணக்காரன் ஏழை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய கற்பிக்கப்பட்டிருக்கின்றன்னு அர்த்தம் ஆத்மா பணக்காரனும் இல்லை ஆத்மா ஏழையும் இல்லை ஆத்மா படித்தவனும் இல்லை ஆத்மா படிக்காதவனும் இல்லை இப்படியே தான் போயின்ட்டுருக்கோம் இந்த கிளாஸு ஆதிசங்கரர் மோக்ஷத்தை விரும்புபவர்களுக்காக மோக்ஷாதனமாகிய ஆத்ம ஜானத்தை உபதேசம் பண்ணுகிறார் ஆத்மா பிரம்மம் என்கிற ஞானத்தை உபதேசம் பண்ணுகிறார் ஆத்மா பூர்ணமானது குறைவற்றது என்கிற ஞானத்தை அதற்குரிய லட்சணங்களை சொல்வதன் மூலம் உபதேசம் பண்ணுகிறார் கடைசியாக பார்த்தது आत्मा निपाधि आत्मा निरुपाधि आत्मा अपरिछिन्न आत्मा अपरछिन्नवोक ना पार्तः आत्मा अपरछिन्न आत्मा अद्वैत आत्मा स्वयं प्रकाश आत्मज्ञान मिथ्या அஞ்சாவது ஸ்லோகம் ஆத்ம ஜானம் மித்யா அப்புறம் சம்சாரஹா மித்யா ஆறாவது ஸ்லோகம் சம்சாரஹா மித்யா இந்த ஏழாவது ஸ்லோகம் எட்டாவது ஸ்லோகம் எல்லாமே ஏழாவது எட்டாவது ஸ்லோகங்கள் எல்லாம் பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா பிரம்மந்தான் சத்தியம் ஜெகத் மித்யாங்கிறத உபதேசம் பண்ணுகிறது ஜத்து அ்ான கல்பித்தம் உலகம் அ்ஞானத்தினால் கற்பிக்கப்பட்டிருக்கு பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஒம்பதாவது ஸ்லோகத்தில் பிரம்மணி பிரபஞ்சகல்பித்தா பிரம்மத்தில் பிரபஞ்சங்கள் கற்பிக்க பிரபஞ்சம்னு போட்டால் பிரபஞ்சம் கற்பிக்கப்பட்டிருக்கிறது ஒம்பதாவது ஸ்லோகம் பத்து பதினொன்று ஆத்மா நிருபாதிகா ஆத்மாவுக்கு உபாதி கிடையாது உபாதின்னா என்னங்கிறது நீங்கள் மறந்துவிடக்கூடாது பின்னால் திரும்பவும் இதை பற்றி பேச போகிறோம் அதாவது நான் நெட்டையாக இருக்கேன் நான் குட்டையாக இருக்கேன் நான் குண்டாக இருக்கேன் ஒல்லியாக இருக்கேன் நான் ஆணாக இருக்கிறேன் பெண்ணாக இருக்கிறேன் நான் இந்த ஜாதியைச் சேர்ந்தவனாக இருக்கிறேன் இந்த மொழியைச் சேர்ந்தவனாக இருக்கிறேன் இந்த மதத்தைச் சேர்ந்தவனாக இருக்கிறேன் எல்லாம் உபாதிதான் அப்புறம் நான் இன்பமுடையவனாக இருக்கிறேன் நான் துன்பமுடையவனாக இருக்கிறேன் இன்பமாக இருக்கிறேன் துன்பமாக இருக்கிறேன் நான் படித்தவனாக இருக்கிறேன் நான் படிக்காதவனாக இருக்கிறேன் எல்லாம் உபாதி ஆத்மா படித்தவனுமல்ல ஆத்மா படிக்காதவனும் அல்ல ஆத்மா இன்பமானவனும் அல்ல ஆத்மா துன்பமானவனும் அல்ல ஆத்மாவுக்கு உடம்பு கிடையாது ஆத்மா நெட்டையும் அல்ல குட்டையுமல்ல குண்டுமல்ல ஒல்லியுமல்ல ஆணுமல்ல பெண்ணும் அல்ல எந்த விதமான இதுவும் உபாதியும் கிடையாது ஆக ஆத்மா அகம் நெருபாதிகா தூக்கத்தில் ஒரு உபாதியோடையும் நமக்கு சம்பந்தம் இல்லை ஜாகிரத அவஸ்தையில் தான் உபாதிகளோட சம்பந்தம் ஆக இந்த உபாதிங்கிறது மிச்சியான புரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் கடைசியில் பார்த்தோம் கடைசி ஸ்லோகத்தில் பல உபாதிகள் காரணமாகத்தான் நான் சன்னியாசிங்கிறது உபாதி நான் ஞானிங்கிறது கூட உபாதி நான் ஞானி நான் அக்ஞானி நான் ஆத்மபோதம் படிக்கிறதுக்கு முன்னால் அக்ஞானியாக இருந்தேன் படித்த பிறகு நான் ஞானி ஆகிட்டேன் அப்படின்னு ஏதோ பேச்சுக்காக சொன்னால் தப்பு இல்லை ஆனால் வாஸ்தவமாக ஆத்மா அஜ்ஞானியும் ஆத்மா ஞானியும் அல்ல ஆத்மா ஞானஸ்வரூபம் அறிவே வடிவானது ஆத்மா அறியாமையோ அறிவை அறியும் அறிவாக இருப்பதோ அல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஆ அந்த ஜாதி வர்ணாசிரமாதயாங்கிறதுல இன்னொரு பாடபேதம் ஜாதி நாம ஆசிரமாதயா வர்ணாங்கிறதுக்கு பதிலாக நான் நான் அர்த்தம் என்ன சொல்லிருக்கேன் ஜாத்தின்னு சொன்னால் மனுஷிய ஜாதி மனுஷாதிக்கு எதிர்ப்பதம் என்ன மிருக ஜாதி பக்ஷி ஜாதி ஸ்தாவர ஜாதி தாவர இனம் மிருக இனம் பறவை இனம் மனித இனம் ஆக ஆத்மாவுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது வர்ணம்னு சொன்னால் நம்ம விவகாரத்துக்கு தொழிலுக்காக கற்பித்துக்கொண்ட குழுக்கள் தொழிலுக்காக கற்பிக்கப்பட்ட ஒரு திட்டமிட்ட குழு அதுக்கு பேர் வர்ணம்னு பேர் பிராமணன் ஷத்ரியன்லாம் சொல்கிறோமே அதான் அப்படி போட்டுக்கலாம் இல்லைன்னா ஜாத்திங்கிறதுக்கு இந்த அர்த்தத்தையே சொல்கிறது ஜாத்தின்னா பிராமண ஜாதி ஷத்திரிய ஜாத்தின்னு சொல்கிறோமே ஒரு விவகாரத்தில் ஆனால் ஜாத்திங்கிறதுக்கு வந்து வர்ணம்ங்கிறது தான் இந்த பிராமணன் ஷத்ரிங்கிறதுக்கு வர்ணம்ங்கிறது சரியான சப்தம் ஆனால் என்ன பண்ணுறது அரசாங்கம் ஜாதின்னு கேட்கறது மேலே வந்து ஜாதிகள் இல்லை அடி பார்ப்பாள் அப்புறம் வந்து என்ன கேட்குறது அரசாங்கம் ஜாதியை கேட்கறது அப்போ எழுத வேண்டியிருக்கு இந்து நாடார் ஷெட்டியார் முதலியார் அப்புறம் வந்து பாண்டிய வேளாளர் துழுவ வேளாளர் அப்படின்னு எழுதி உட்கார்ருக்காங்க எத்தனை வருஷம் எழுத போகிறாங்க தெரியாது இது நிறைய பேருக்கு குழப்பம் வேறு அம்மா ஒரு ஜாதியாக இருந்தால் அப்பா ஒரு ஜாதியாக இருந்துன்னு வச்சுங்கோ எந்த ஜாதியை போடுறதுன்னு தெரியாமல் குழம்புறான் அப்பா ஜாதியை போடவா அம்மா ஜாதியை போடவான்னு அதுக்கு என்ன ரூல் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல அப்பா ஜாதியை தான் போடணும் ஏன் அம்மா ஜாதியை போடக்கூடாது அதுக்கு ஒரு பட்டி பண்ணுறோம் என்ன பண்ண முடியும் ஆகா நாம இது வரணுங்கிறதுக்கு பதிலாக இன்னொரு இன்னொரு பாட்டம் என்ன இருக்குது நாம நாமன்னா பேர் ஆத்மாவுக்கு ஏது பேர் உடம்புக்கு தான் அனாத்மாவுக்குத்தான் பேரெல்லாம் ஆக ஆத்மாவுக்கு நாமம் கிடையாது ஆத்மாவுக்கு ஜாதி கிடையாது ஆத்மாவுக்கு ஆசிரமும் கிடையாது ஆசிரமம்னா பிரம்ம மாணவ பருவ வாழ்க்கை முறை இல்லற வாழ்க்கை முறை துறவு வாழ்க்கை முறை ஆசிரமும் ஆதையாகு போட்டுறாரு எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா மதம் எல்லாம் சேர்த்துக்க வேண்டிதான் எல்லாம் ஆத்மனி ஆரோபித்தாக ஆத்மாவில் இதைகளெல்லாம் கற்பிக்கப்பட்டிருப்பவைகள் நாம் எல்லாம் கற்பனைகளோடு சேர்ந்து தான் வாழ்ந்துட்டுருக்கோம் உண்மையாக வாழ்கிறோமானா கற்பனைகளோடு வாழ்கிறோம் கற்பனையான உண்மைகள் போல உண்மையான கற்பனைகள் போல தோன்றுவதில் எனச்சி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதிலேயே கற்பனை அதாவது உண்மை பொய்யுங்கிறோம் உண்மை பொய்யுங்கிறதே கற்பனைங்கிறது உண்மை பொய் என்பதே உண்மை அல்ல அப்படின்னா என்ன பண்ணுவீங்க உண்மை என்பதும் பொய் என்பதும் உண்மை அல்ல இருப்பது ஒரே பொருள் என்று சொல்லும் பொழுது அங்கே பொய்க்கும் உண்மைக்கும் இருமைக்கு இடம் எங்கே ஒரு மாதிரி தான் இருக்கும் அது தர்மசாஸ்திரத்தில் தான் அதெல்லாம் பிரம்மசாஸ்திரம் தத்துவசாஸ்திரத்தில் அதெல்லாம் கிடையாது தர்மம் அதர்மங்கிறதே கிடையாது புண்ணியம் பாபங்கிறதே கிடையாது சுகம் துக்கம்ங்கிறது கிடையாது வளர்ச்சி தேய்வுங்கிறது கிடையாது லாபம் நஷ்டங்கிறது கிடையாது எல்லாம் நஷ்டத்தை வந்தால் துக்கப்படுறான் லாபம் வந்தால் சுகப்படுறான் ஆஹா ஆத்மனி ஆரோபித்தாக ஆத்மன் ஆரோபித்தா ஸ்தோயே ஆத்மாவில் ஆரோபிக்கப்பட்டிருக்கிறது ரெண்டுமே சத்தியம் கிடையாது ரசவர்ணாதி பேதவத்து தோயே ரசவர்ணாதி பேதவத்து தோயம்னா ஜலம்னு அர்த்தம் ரசம்னா சுவைன்னு பேர் வருணம்னு சொன்னால் நிறம் ஆதின்னு சொன்னால் இன்னும் என்னெல்லாம் உண்டோ எல்லாத்தையும் சேர்த்துக்கணும் தோயே ரசவர்ணாதி பேதவத்து ஜலத்துக்குன்னு ஒரு சுவையோ ஜலத்துக்குன்னு ஒரு நிறமோ கிடையாது அது சேர்ற பூமியை பொறுத்து அதனுடைய சுவையையும் நிறத்தையும் அது காட்டுகிறது அதேபோல் ஆத்மா எதோடு சேர்ந்து காணப்படுகிறதோ அதனுடைய தன்மைகளின் மூலம் அது சொல்லப்படுகிறது வாஸ்தவமாக ஆத்மாவுக்கு இதெல்லாம் ஒன்று உடைக்கிறார் நமக்கு இருக்கிற ஒரு அபிமானத்தையும் உடைக்கிறார் ஜாதி அபிமானம் வர்ணாபிமானம் ஆசிரமாபிமானம் இதெல்லாம் மித்யாபிமானம் வாஸ்தவமாக ஆத்மாவுக்கு ஜாத்தியோ வர்ணமோ ஆசிரமோ கிடையாது நம்ம ஒரு ஜாதி வர்ணா ஆசிரம அபிமானத்தோடு பேசுகிறோம் இன்னொருத்தருடைய ஜாதி வர்ண நாமம் அபிமானத்தோடு பேசுகிறோம் அதுக்கெல்லாம் ரொம்ப ஓவர் ரியாலிட்டி கொடுக்கக்கூடாது அதிகமான சத்தியத்துவம் கொடுக்கக்கூடாதுங்கிறது தாத்பரியம் ஆக ஆத்மா நிருபாதிக்காங்கிறது தான் இங்கே ஆத்மாவுக்கு சொல்லப்படுற லக்ஷணம் அகம் ஆத்மா நிருபாதிகாரு ந அகம் நிருபாதிகா அஸ்மி ஆத்மா நிருபாதிகமாக இருக்குது ஆகையினால் அகம் நிருபாதிகா எனக்கு எந்த உபாதியும் கிடையாது சொப்பனை தூக்கத்தில் இருக்கிறது மாதிரி தூக்கத்தில் எனக்கு எப்படி எந்த அபிமானமும் இல்லாமல் நான் தூங்குகிறேனோ அதே மாதிரி ஜாகிரத அவஸ்தையில் எந்த அபிமானமும் இல்லாமல் பூத்தி பூர்வ வாழக்கணம் என்பது கருத்து அஹன் ஆமாரோஸ் ரவாதிபேதவத்